இந்த முதல் பக்கம் இந்த பிரார்த்தனை ஸ்லோகம் படிச்சிட்டு எழுபத்தி நாலாவது ஸ்லோகம் படிக்கணும் நமஸ்ரீசங்கரானந்தம் குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகிராகக் கிராசைக கர்மனேம் சதவ சோமிய ஆசீம் அவித்தீம் தத்தைக ஆக அசத்தம் அவித்தீயம் தச सज्जायत 74 சயுவ சத்வஸ்து சித்ர வண்ண பஞ்சதசி ரெண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகம் இது சாந்தோக்கிய மந்திரத்தினுடைய விளக்கமாக அமைந்துள்ளது இந்த அத்தியாயம் சதைவ சௌமிய யுதமக்ர ஆசித் தேகம் ஏவ அத்விதீயம் இந்த வார்த்தை மனப்பாடமாயிரணும் இந்த அத்தியாயம் முடிகிறதுக்குள்ள அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒன்றாவது சுலோகத்திலிருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் விளக்கம் பார்த்தோம் இதம்னா என்ன இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தும்னா என்ன இந்த பஞ்சபூதத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உடம்பு சேர்ந்து உடம்பு மனசு பொருள்கள் பஞ்சபூதங்கள் நம்ம தெரிஞ்சது தெரியாமல் எத்தனையோ லோகங்கள் எல்லாம் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இத பக்கிற தோன்றுவதற்கு முன்பு சத்யேவ சத்தாக மட்டுமே இருந்தது சத்பிரம்மனாக மட்டுமே இருந்தது நாமரூபங்கள் உருவாகவில்லை அது எப்படிப்பட்ட சத்தாக இருந்தது ஏகம் ஏவம் அத்விதீயம் அது உறுப்புக்கள் அற்றதாக இருந்தது ஏகம் ஒன்றாச்சரிச்சு அதுக்கு பல கிளைகள்லாம் கிடையாது உறுப்புக்கள்லாம் கிடையாது ஏவம் அதைப்போல இனியொரு பிரம்மன் இல்லை சத்பிரமன் அத போல இன்னும் ஒரு பிரீயம் இரண்டற்றது அப்படின்னா இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு அதை விட சிறந்ததாக குறைஞ்சா இருக்கலாம் அப்படியும் கிடையாது இரண்டற்றது அது மட்டுமே உள்ளது ஒன்றாக உள்ளது ஒன்றுன்னு சொன்னா அதை ஆக்கிரலாம் இது ரெண்டு ஆக்க முடியாது அத்விதீயம்னா இரண்டு அற்றதுன்னு அர்த்தம் இரண்டு ஆக்க முடியாது அதைப்போலவும் இன்னும் ஒன்று கிடையாது அதையும் ரெண்டு ஆக்க முடியாது அப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்கு நிறைய விளக்கம் பார்த்து முடிச்சிட்டோம் நாற்பத்தாறு வரைக்கும் பார்த்தோம் பிறகு இந்த சத்யவை சத் மட்டுமேங்கிறது எப்படி சொல்கிறீங்க பிரம்மன் மட்டும் இருந்ததுங்கிறதுக்கு எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறீங்கன்னு சொன்னால் பொதுவாக மனம் சஞ்சலமற்று இருக்கும்போது நம்மளுக்கு அனுபவத்திலேயே அந்த சத்து இருக்குது தெரியுது ஆனால் மற்றவங்களுக்கு ஞானி தத்துவத்தை புரிஞ்சவங்க இது பிரம்மசுருன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் அனுபவமாக இருக்குது எப்பொழுதெல்லாம் மனம் அமைதியாக இருக்கோ சஞ்சலமற்று இருக்கோ அப்போ வந்து ஒரு நிறைவு இருக்குது ஒரு ஆனந்தம் இருக்குது ஆனால் இருக்கிறேன்ற உணர்வு இருக்குது மனம் இல்லாத போது கூட இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குது அதுக்கு ஆழ்ந்த உறக்கந்தேன்னு பார்த்தோம் உறக்கத்தில் சந்தோஷமாக இருக்கலாம்மா இல்லையா கனவுல சந்தோஷமாக இருக்கும்னு சொல்ல முடியாது கனவுல துக்கம் நிறையா வரலாம் கனவுல மனசு வேலை செய்யுது மனசு வேலை செய்யாமல் எப்போ இருக்கோ விழிப்பு நிலையில் கூட அமைதியாக மனசு இருக்குன்னு வச்சுங்க அப்போது ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்போம் எந்த வஸ்துவும் இல்லாமல் ஆனால் இருத்தல் இருக்கின்றேன் என்ற உணர்வும் அந்த நிறைவும் மனம் சஞ்சலமற்றி இருக்கும்போது இருக்கிறது இது ஞானிகள் அது பிரம்மஸ்வருன்னு உணர்றாங்க மற்றவங்களுக்கும் இருக்கு அதுதான்னு தெரிகிறதில்ல அவ்வளோதான் வித்தியாசம் அதே போல் மாயை சஞ்சலமற்ற இருக்கும் பொழுது இந்த தத்துவம் சத் மட்டுமே இருக்கிறது ரெண்டுதான் சஞ்சலமாகுமா ஒன்று மனசுன்னு ஒன்று மாயையான் மாயையினுடைய சஞ்சலத்தில் இந்த சிருஷ்டி கிருவி உருவாகுது மனசு எப்போ விழிக்குதோ விவகாரம் ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு மனசு ஜ தூங்கிட்டு இருந்தால் ஒரு விவகாரம் நடக்காது மனசு விழித்த உடனே விவகாரம் ஆரம்பிச்சிடும் அது மாயையினுடைய சஞ்சலத்தில் சிருஷ்டி ஆரம்பிச்சுதுன்னு சொல்லி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் மாயையை பற்றி விளக்கினார் மாயை என்பது ஒரு சக்தி அந்த சக்திங்கிறது இங்கேதான் பஞ்சதிசையில் சொல்கிறார் மாயைக்கு ஒரு விளக்கம் காலுக்கு எப்படி நடக்கும் சக்தி இருக்கோ அது மாதிரி கண்ணுக்கு பார்க்கும் சக்தி இருக்கோ பிரம்மனுடைய சக்தியாக விளங்குவது மாயை அந்த சக்தி எப்பயாவது தனியாக இருக்குமா எந்த சக்தியுமே தனியாக இருக்கவே இருக்காது நடக்கிற சக்தி கால் வேறு நடக்கிற சக்தி வேறுன்னு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது சரி சார்ந்ததே இருக்குது காலை சார்ந்து நடக்கும் சக்தி இருக்கும் கண்ணை சார்ந்து பார்க்கும் சக்தி இருக்கும் காதை சார்ந்து கேட்கும் சக்தி இருப்பது போல் பிரம்மனை சார்ந்து இந்த மாயா சக்தி இருக்கிறது தனியாக அது இயங்காது அது வெளிப்ப எப்போ தெரியும்னா வெளிப்பட்டாத்தேன்னு தெரியும் ஒருத்தர் நடக்க முடியுமா நடக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கும் போது பார்த்தா தெரியாது எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க கால் வேலை இருக்கும் அது வெளிப்பட்டால் மட்டுமே அந்த சக்தி தெரியும் இதெல்லாம் நம்ம மாயையை பற்றி ஒரு விளக்கம் பார்த்தோம் பிறகு மாயை எப்படித்தான் இருக்குதுன்னு வார்த்தையால் என்ன சொன்னோன்னு தோஷம் வரும் விளக்கின்னு சொல்ல முடியாது இருக்கு அவ்வளோதான் எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு ஒரு விளக்கமெல்லாம் பார்த்தோம் அதுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கும் பொழுது பிரம்மனிடம் ஒரு பகுதியாக இருக்குது பிரம்மனின் ஒரு பகுதியாக இருக்குன்னு அப்படி அந்த ஒரு பகுதிங்கிறது கூட எதுக்காக சொன்னோன்னா புரியறதுக்காக சொன்னோம் இந்த அகில அண்ட சராசரமே மாயையினுடைய வெளிப்பாடு பிரம்மத்தில் மாயை சேர்ந்தவுடன் வெளிப்படுறது இவ் எவ்வளவையும் அறிஞ்சால் கூட ஒரு நிறைவு வராது அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பகுதி இதெல்லாம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுங்கிறது மாதிரி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன கண்டுபிடிச்சாலும் மாயைக்குள்ளதே அதுக்கு மேலே ஒரு தத்துவம் இருக்குது பிரம்ம தத்துவம்ங்கிறது அதை அறிஞ்சாதே நிறைவு வரும் மாயை என்பது பிரம்மனிடம் ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் பிறகு இந்த மாயையை பற்றி ஆராய்ச்சி அது வந்து மித்தியா காட்சிக்கு இருக்கு உண்மையிலே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறனும் பிரம்மன் சத்தியம்னு புரிஞ்சுக்கிறத விட முக்கியமான கருத்து என்னென்னா இந்த உலகம் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லைன்னா கண்ணுக்கே தெரியாது அனுபவத்தில் இருக்குது கண்ணுக்கு தெரியுது ஆனால் உண்மையிலே இல்லை இதுக்கு பேர் மித்தியான்னு பேர் உண்மையிலே இல்லைன்னு அதுக்கு பேர் அசத்துன்னு பேர் உண்மையிலே இருந்து அதுக்கு பேர் சத்துன்னு பேர் கண்ணுக்கு தெரியுது ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஓடி போயிடும் இல்லாமல் பேர் காணன்லேயே கண்ணுக்கு தெரியுது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது உண்மையிலே இல்லைன்னு தெரியுது பிறகு கண் காட்சியை விட்டு போகுதா பிறகு இங்கிருந்து பார்த்தா நீர் தெரிஞ்சுக்கிட்டுதே இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்துவோமா அது பொய் தோற்றம்னு புரிஞ்சுக்கிடுவோம் புரிஞ்சாலும் தெரியும் அது மாதிரி அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்பறம் காட்சியை விட்டு ஓடிடுமானால் காட்சியை விட்டு ஓடாது இந்த உலகம் காட்சியிலையும் இருக்கும் அதில் தான் வாழ்வோம் அதுக்கு பேர் மித்தியான் பேர் மாயை மித்தியாக நிஷ்டத்துவம்னு சொல்கிறீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுலேருந்து வெளிப்பட்டது எதுவோ அதை அராய்ச்சி பண்ணி உள்ளே போனால் இது மித்தியானு கண்டுபிடிச்சு அதை மித்தியான போயிடலாம்னு சொல்லி ஆகாச தத்துவம் முதல்ல மாயையிலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம் ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்தில் ஃபர்ஸ்ட்லேயே அப்போ என்ன பண்ணுறாரு ஆகாசத்தை எடுத்து விசாரம் பண்ணுறாரு ஆகாச சிருஷ்டி அது ஆகாசம்னா என்னென்னு விசாரம் பண்ணும் என்ன பண்ணிட்டாரு அது பொய்யாக இருக்குது உண்மையாக இல்லை தோற்றமாக இருக்குங்கிறதையும் நிரூபணம் பண்ணார் இது ஐம்பத்தொம்பதுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் நம்ம எழுபத்தி நாலு ஷோ பார்த்துருக்கோம் எழுபத்தாறு வரைக்கும் அதை பற்றிய விசாரம் வருது ஆகாசம்னா என்ன இடம் கொடுத்தல் அதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது இடம் கொடுத்தல்னு ஒரு தன்மை இருக்குது ஸ்பேஸ் இல்லாட்டி நம்ம எதாவது உட்கார முடியுமோ உட்கார முடியாது முதல்ல ஒன்று வேணும்னா முதல்ல இடம் வேணும்னு சொல்லுவோம் பிறகு ஏற்கனவே பார்த்தோம் சப்தம்னு ஒன்று இருக்குது ஆகாசத்தினுடைய குணம் என்னது இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் இந்த இடம் கொடுத்தல் சத்தம் இப்படி ரெண்டு இருக்கு இதில் அப்படின்லாம் பார்த்தோம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் சத்துலேருந்து மாயை மாயையும் சத்து சேர்ந்தவொன்னு ஆகாசம் வருது ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இந்த இருக்கிறது என்பது தான் உண்மையிலே இருக்குது ஆகாசங்கிறது வந்து போகிறது அதுலேருந்து வாயு வருது ஆகாசம் நின்று போயிடுற வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறேன் இருக்கிறது என்பது தர்மி இந்த ஆகாசம் வாயிலாம் தர்மம் சிவப்பு குதிரை வெள்ளை குதிரை கருப்பு குதிரைனா அந்த நிறங்கள்லாம் தர்மம் குதிரைங்கிறது தர்மி தர்மி மாறாது அது ஒரே மாதிரி இருக்கும் தர்மம் மாறும் வெள்ளை மனுஷனுக்கு குண்டாக இருக்க மனிதன் அப்புறம் ஒரு காலத்தில் ஒல்லியாக மாறிடுவான் அப்புறம் ஒல்லியான மனிதன் சொல்லுவான் இந்த குண்டு ஒல்லியெல்லாம் தர்மம் மனிதன் தர்மி இது பொதுவாக இருக்குது உலகத்து ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த ஆகாசம் இருக்கிறதுங்கிறதுல இருக்கிறது தான் தர்மி சத்தியமாக இருக்குது மனிதன் மாதிரி அந்த இருக்கிறதுங்கிற வார்த்தை மனசுக்குள்ளே போகிறதே கிடையாது வாயு இருக்கிறதே உண்மையாக இருக்குது இந்த ஆகாசங்கிறது தர்மமாக இருக்குங்கிற தர்மம் எப்பயுமே உண்மையாக இருக்காது வந்து போகக்கூடியதாக இருக்கும் தர்மம் திரு அடிப்படையில் ஆகாசம் மித்தியாக பிரம்மன் சத்தியம் நிரூபம் நிரூபணம் பண்ண இருக்கிறது என்பது மாறாது ஆகாசம் மாறி விடுகிறது தர்மம் தொடராது தர்மி தொடருவான் சின்ன வயசில் குட்டை சின்ன பையனாக இருந்தான் அவனும் மனுஷந்தேன் இளம் வயதாக இருந்தால் அவனும் மனுஷன்தான் வயசாக மனுஷந்தேன் இந்த மனிதன் ஜீவன்கிறது மாறல இந்த சின்னவன் பெரியவன் குட்டைங்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே வருது இருத்தல் என்பது மாறவில்லை ஆகாசம் வாயுவாகிறது ஆகாசம் வாயுவில் தொடர்றதில்ல இருத்தலங்கிறது தொடருது புரியுதா ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது நீர் இருக்கிறது மண் இருக்கிறது ஒன்றுலேருந்து ஒன்று வருது அந்த சத்துங்கிறதுங்கிறதுக்கு பேர் இருத்தல்னு பேர் சத்து பிரம்மன்னா இருத்தல்னு பேர் அது தொடருது இந்த மற்றதெல்லாம் தொடர்வது இல்லை அப்படிங்கிற கருத்தை பார்த்து ஆகாசம் அதனால் மித்தியா அப்படின்னு பார்த்தோம் ஆனால் கண்ணுக்கு தெரியுதே பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னா இதுதான் இப்போ மாயையினுடைய வேலையை பார்க்க அலங்காரமாக தெரியும் மாயாஜாலம் வந்து பொய்யின்னு தெரிஞ்சால் அலங்காரமாக பார்க்குறோம்ல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து முடித்தோம் பிறகு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் மேஜிக் ஷோவே என்ன பொய்யன்னு தெரிஞ்சுதானே போய் ரசிக்கிறோம் மேஜிக் ஷோவே பொய்யன்னு தெரிஞ்சுதே ரசிக்கிறோம் கணக்கு முப்பது தர நான் சொன்னேன் சினிமா படத்தில் ஒருத்தர் கீரோ வந்து அடிப்பார் ஒரு அடி அடித்தவொன்னே இருபது பேர் போய் விழுவான் எங்கேயாவது நடக்குமா ஆனால் எவ்வளோ ரசித்து பார்க்குறான் நடக்காதுன்னு தெரிஞ்சு அதைத்தான் எல்லாரும் ரசிக்கிறோம் உண்மையிலே நடக்காது ஆனால் அப்படி அடித்தாது சினிமாவை பார்க்குறான் அல்லாடி பார்க்க மாட்டான் அப்போ இல்லாததை பார்க்கறதுல ஒரு ஆனந்தமே வருது அது அப்படித்தான் இருக்கும் அதே மாயையினுடைய அலங்காரங்கிறார் பொய்ய பொய்யத்தை ரசிக்கிறோம் அது அலங்காரம்னு சொல்லி சொன்னார் அதனால் மாயை ஆகாஷம் மெத்தியா அப்படின்னு சொல்லி நிறுவனம் பண்ணார் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் என்னன்னு சொன்னீங்கன்னா எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் போன க்ளாஸ் ஒரு முக்கியமான கருத்து பார்த்தோம் நிறைய பேருக்கு இதில் என்ன பண்ணார் சத்து வேற ஆகாசம் வேறேன்னு பிரித்து ஆகாஷம் சத்துக்கு வேறாக இருப்பதால் அது உண்மையில் இல்லை பொய்யாக நிரூபணம் பண்ணார் சத்துக்கு வேறுனா சத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ அது அசத்து அசத்துக்கு பேரே இல்லாத அது அசத்துனால என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இன்னொரு கருத்து சொன்னார் ஆகாசம் என்றாலே இடம் கொடுத்தல் இடம் கொடுத்தல் என்ற ஒரு தன்மை ஆகாசத்துக்கு இருக்குது பிரம்மத்துக்கு எதுக்கும் இடம் கொடுக்காது இடம் கொ அங்கே என்ன அர்த்தம் ஒன்று இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆகாசம்னு என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒரு பானை இருக்குது அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குன்னு நான் அர்த்தம் வேறு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் வேறு எந்த இருந்தால் போட முடியுமா பட முடியாது அப்போ இடம் கொடுத்தல் தன்மை இருந்தாலே அங்கே ஒன்று இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆகாசம் என்பது இல்லைங்கிறத ஒரு நிறுவனம் பண்ணார் தெரியுதேங்கிறதையும் அலங்காரம் சொல்லிட்டார் எனக்கு எல்லாம் புரியுது பிரம்மன் சத்தியம் ஆத்மா சத்தியம் உடம்பு அனித்தியம் இந்த உலக அனித்தியம் எல்லாம் புரியுது ஒன்றும் வேலை செய்யலையே அப்படின்னு கேட்குறான் சொல்லும் போதெல்லாம் புரியுது கிளாஸை விட்டு தாண்டினவுன்னா வேறு விவகாரம்தான் வந்துடுது இங்கே நல்லா தான் இருக்குது இது ஏன் சந்தேகம் வருது எழுவத்தி ரெண்டில் பார்த்தோம் வேற்றுமையை புரிந்து கொண்ட போதிலும் மனதிற்குள் நன்கு செல்லவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்னா ஒன்று அதில் மனம் வந்து ஒருமுகமாகலை அதிலேயே மனசு ஒன்றி போகலை இன்னொன்று புரிஞ்ச தத்துவத்தில் அது இருக்குமா பொய்யாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது என்னமோ சொல்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சால் ஆனந்தம் இல்லையா ஆனந்தம் வரலையே அப்போ இது எதோ உண்மையிலே தத்துவம் உண்மையாக பொய்யா இவங்க சொல்கிற விஷயமெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படியே ஒரு சந்தேகம் வருமா அதனால் பலன் பலன் இருக்குமா இல்லை புரிஞ்சு தெளிவாக இருக்குது அப்படின்னா மனசில் போய் ஆழமாக பதியலை மேலோட்டமாக ஒளிய இந்த ரெண்டு காரணத்தின் சொல்லி எழுபத்தி ரெண்டா ஒரு கேள்வி வந்தது பிறகு அதை நீக்கிறதுக்கு உபாயத்தை சொன்னார் என்ன சொன்னார் சொன்னால் இதெல்லாம் நிறையா விரிவாக பார்த்துருக்கோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் எந்த ஒரு விஷயம் இந்த ஞானத்தை பொறுத்தவரையில் புரிஞ்சால் கூட பலன் தராட்டாலும் அதில் ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு பண்பு நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு வராதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கெட்ட குணங்கள் இருக்குது நம்மகிட்ட பொறாமை இருக்குது போட்டி இருக்குது வேறு கெட்ட குணங்கள் இருக்குது அதில் இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது இது தப்புன்னு தெரியாது புரியுதுங்களா இப்போ இந்த வாழ்க்கைக்கு வந்த உடனே தப்புன்னு புரிஞ்சு போச்சு தப்புன்னு நம்மளுக்கு வருதே பொறாமல் வருதே பொறாமல் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமே ஆனால் பொறாமையினால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற அறிவு தெளிவாக இருக்குது பொறாமல் வந்தாலே நம்மளுக்கு கஷ்டந்தான் நம்மளுக்குத்தான் கஷ்டம் அவனுக்கு கஷ்டத்தை விட நம்மளுக்குத்தான் கஷ்டமாக இருக்குது இது கூடவும் கூடாது தேவையில்லைங்கிற ஞானமும் எனக்கு இருக்குது அறிவு இருக்குது நல்லா புரிஞ்சுருக்கு ஆனால் பொறாமல் வருதே ஞானம் வந்தாலும் அந்த பொறாமையை நீக்க முடியலையே அப்படிங்கிற பலன் வரும்பொழுது அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குணமே இது ரெண்டாவது ஒரு துக்கத்தை கொடுக்குது பொறாம முதல்ல பொறாம வந்தால் அதனால் வரக்கூடிய துக்கம் இந்த ஞானம் வந்த பிறகு வருதேன்னு ஒரு துக்கம் சேர்ந்துக்கிறது ரெண்டு துக்கம் வந்துடுது ஆனால் இந்த துக்கம் பிரயோஜனத்தை கொடுக்கும் இது கூடாது கூடாது என்ற சிந்தனை ஒரு போக வச்சிடும் அது மாதிரி இந்த ஞானம் வந்தாலும் பலனை கொடுக்காவிட்டாலும் அது ஒரு நாள் நிச்சயம் அந்த ஞானம் பதிஞ்சு பதிஞ்சு நிச்சயம் பலனை கொடுக்கும் சொல்லி கருத்து பார்த்தோம் பிறகு எழுபத்தி இதுக்கு என்ன உபாயம் சொல்லும் பொழுது இந்த தத்துவத்தை மீண்டும் மீண்டும் தியானிக்க வேண்டும் எழுபத்தி மூணில் பார்த்தோம் எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இந்த தத்துவத்தை மீண்டும் மீண்டும் தியானிக்க வேண்டும் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தார் நம்ம நித்தியாசன தியானம் நம்ம ஜபம் பண்ணுறது கடவுளில் உருவத்தை தியானம் பண்ணுறதெல்லாம் விட தத்துவத்தை அதிகமாக சிந்திக்கிறது உட்காந்து தியானம் பண்ணுறது பஸ்ஸில் போகும்போது நடக்கிறபோது போகும்பொழுது வரும் பொழுதெல்லாம் எப்போ சும்மா இருக்குமோ அப்போயெல்லாம் சிந்தித்தோம்னா இது பலனை தரும் இல்லை எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் மீண்டும் கிளாஸ் கேளு மீண்டும் சாஸ்திரத்தை படி குரு மூலமாக மீண்டும் மீண்டும் கேட்டேன் சந்தேகம் தெளிவாக போயிடும் இந்த பஞ்சதியே இவர் என்ன பண்ணுவாருங்கன்னா எப்படியெல்லாம் சந்தேகம் வரும்னு சொல்வார் இப்போ சொன்னார்ல நம்மளுக்கு இந்த சந்தேகம் இருக்காது இல்லையா ஞானம் வந்துச்சு பலன் கொடுக்கலன்னு சந்தேகம் இருக்கா இல்லையா அவரே எழுப்பிட்டார் புரியுது பலன் தரலை அவரே அந்த சந்தேகத்தை எழுப்புறாரு இது இயல்பு எல்லாத்தையும் புரி இவரை கேட்குது பஞ்சத வித்யாரண்ய சுவாமிகளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவர் சந்தேகத்தை கெழுப்பினா ஆமாம் இப்படி சந்தேகம் வரலாம் கேட்கறது நியாயந்தேனே எதிராளி கேட்பான் இவரே கேட்பார் அவன் சொல்கிறதும் கரெக்டுங்கிற மாதிரி கேட்பார் நம்ம சித்தாந்தம் சொல்கிறத கரெக்டுன்னு சொல்ல மாட்டார் பிறகு அதுக்கு பதிவு நீக்குவார் அதுதான் இவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் எழுவத்தி மூணில் இது ரெண்டையும் சொன்னார் அதாவது நிலை பெறுவது வரைக்கும் இதை விசாரம் பண்ணணும் இல்லை நல்லா புரிஞ்சிச்சுன்னா தியானம் பண்ணி இந்த சிந்தனை மனசில் நீங்காமல் இருப்பதற்கு மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடையை நீக்கிறதுக்கு உபாயத்தை சொன்னார் ஒன்று மனசில் பதியாமல் இருந்தால் நல்லா தியானம் பண்ணணும் நல்லா பதிஞ்சிருக்குன்னா பதியலை பதிஞ்சிருக்கு ஆனால் எனக்கு வந்து சந்தேகம் வருது பதிய சந்தேகத்தினால எனக்கு பலன் தரலைன்னா மீண்டும் மீண்டும் கேட்கணும் கேட்டு அந்த சந்தேகத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எழுபத்தி நாலாவது நிறைவு பண்ணார் என்ன பண்ணாருங்கன்னா இதெல்லாம் சிரவணம் மனனம் நிதித்தியாசன் மூணு சாதனை இருக்குது சிரவணத்தில் ஞானம் வரும் மனநத்தில் சந்தேகம் போகும் நிதித்தியாசனங்கிற தியானத்தில் இது உறுதியாகிட்டால் இந்த ஆகாசம் ஆகாசம் மட்டும் இல்லை ஆகாசத்திலருந்து எல்லாமே மித்தியா ஆகாசம் வேறு பிரம்மன் வேறுங்கிற ஞானம் உறுதியாகிவிட்டால் எப்பயுமே இந்த உலகம் சத்தியமாக தோணாது பிரம்மன் சத்தாக தோன்றும் சத்பிரமன் இந்த உலகமாக தெரியாது உலகம் சத்பிரமனாக தெரியாது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை தான் மரத்தை பார்த்துட்டோம்னா யானை காட்சி போயிடும் யானையை பார்த்தா மரம் என்ன மரமுங்கிற சிந்தனை போயிடும் அப்படி இந்த ஞானம் நம்மளுக்கு வேலை செய்யும்னு சொல்கிறார் எழுபத்தி நாலில் எழுபத்தி அஞ்சு பார்க்கணும் இப்போ எழுபத்தி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இப்படி ஞானத்தில் நிலை ஞானியினுடைய திருஷ்டி எப்படி இருக்கும் இந்த ஆகாசம் மித்தியா நிறுவனம் பண்ணிட்டார் பிரம்மன் சத்தியம் நிறுவனம் பண்ணியாச்சு இதை பாதி நல்ல ஞானம் நிலை இந்த உலகம் எப்பொழுதுமே சத்தியமாக தோண உலகத்தில் வாழுவான் பிரம்மன் சத்தியமாக தெரியும் அப்படிப்பட்ட ஞானத்தில் நிலை எப்படி இந்த உலகத்தை பார்ப்பான் அது எழுபத்தஞ்சி எழுவத்தி ஆறில் ரெண்டு ஸ்லோகத்தில் அதனுடைய விசாரணை சொல்கிறாரு படிக்கலான் இடையில் ஒரு பதினஞ்சு நாள் கேப் ஆயிருச்சு அதனால் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன் பரவாயில்லை இந்த விஷயம் மட்டும் எத்தனை தடவை கேட்குறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது இந்த விஷயங்கள் ரிப்பீட்டேஷன் தான் நிறைய கீதையிலே பார்த்தீங்கன்னா இங்கே பகவத்கீதையில் எந்த அத்தியாயம் எடுத்தாலும் ஞான பலன் வருவார் எப்படிப்பட்ட அத்தியாக இருந்தாலும் ஞானத்துடைய பண்ணணும் சொல்லுவார் ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அதுக்கான மைண்டு போகுங்கிறதுக்காக அது மாதிரி நாம் திருப்பி திருப்பி இதை படிக்கணும் எழுபத்தஞ்சி படிக்கணும் எழுபத்தஞ்சில் கடைசி வரியில் இந்த பூர்வ வத்துன்றிருக்கு அதை பூர்வகம் மாற்றிக்கோங்க சில இடத்துல பூர்வவத்துன்ருக்கு பூர்வகம்ங்கிறது விளக்காசிரியர் சொல்லும்போது சொல்கிறாங்கோம निचित्रत्वपुरसरं <Ni> purva ோே சிவிபாச்சித்தபுரம் पूर्वकं சத்வஸ்தீவிபாத்ய்சத்ரத்வ புரஷரம் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த ஞானத்திற்கு தடை அதை நீக்க உபாயம் பார்த்துட்டோம் அதை நீக்கியாச்சுன்னா அந்த ஞானி எப்படி இருப்பான் அதை சொல்கிற ஞானியினுடைய பார்வையை சொல்கிறேன் தடையெல்லாம் நீக்கி ஆச்சுன்னா பலன் கிடைக்கும் அது எப்படி இருக்கும் இந்த ஆகாசம் இந்த உலகமே சாரமற்றதாக அவனுக்கு தெரியும் மித்தியாவாக தெரியும் எப்படி தெரியும்னா இந்த ஞானம் இந்த அறிவு எப்பையெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பையெல்லாம் தூஞ்சிவிடப்படுமா வெளியே அதுவாக வெளிப்படுமா வெளிப்பட்டு இது சத்தியமல்ல இது மித்தியா அப்படிங்கிற அறிவும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குமா உலக விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவன் எல்லாத்தையும் எப்படி பண்ணணுமோ அப்படித்தான் இருப்பான் அந்த உடம்பு மித்தியாக மனசு மித்தியாக மனசை வச்சு தான் விவகாரம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நாம் அதெல்லாம் இல்லைன்னு எதையுமே ஒதுக்க முடியாது ஆனால் அது வந்து எதாவது நம்மளுக்கு பிரச்சனை பண்ணும் பொழுது இது வந்து உண்மையிலே இல்லை இது இப்படித்தான் இருக்கும் இதனுடைய தன்மை இதுதான்ங்கிற அறிவு அங்கே எல்லா நேரம் வெளிப்படாது எப்போ பிரச்சனை இருக்கும் நான் இது சத்ய இது பிரது மித்தியா பிரம்மன் சத்யம் இப்படி எல்லா நேரம் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னா சாப்பிடக்கூட முடியாது எந்த விவகாரம் பண்ண முடியாது உலகத்தில் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருப்பீங்க ஆனால் எப்போ தேவையோ அப்போ இந்த ஞானம் தூண்டிவிடப்பட்டு வெளிப்படும்ங்கிறார் பெருக்கல் வாய்ப்பாடு சின்ன வயசில் படித்தோம் இப்போ பெருக்கல் வாய்ப்பாடு படிச்சுட்டோம் அஞ்சா வாய்ப்பாடு படிக்கிறோம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு ஆரஞ்சா முப்பது ஒரு பொருள் வாங்குறீங்க அஞ்சு ரூபாங்கிற ஆறு கொடுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவீங்க அந்த வாய்ப்பாடு பயங்கர டக்குன்னு அந்த நேரத்தில் வெளிப்படும் ஆரஞ்சா முப்பது இந்த ரூபா வச்சுக்கானு கொடுப்போம் கையில் இப்போ அதுக்கும் கால்குலேட்டர் தட்டிக்கிட்டு இருக்காங்க அது என்னான்னு தெரியல வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணாலும் கூட தட்டி தட்டி இது பழக்கமாகி போச்சு அது பழக்கமெல்லாம் போச்சு அந்த காலத்தில் அரைக்கா வாய்ப்பாடு அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கேன் முக்கால் இறைக்கா காலை இறக்கா என்ன கணக்கு போட்டாலும் ஒரு வயசான ஒரு பார் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டார் டக்கு டக்குன்னு சொல்லுவார் இப்போ ஒரு பையன் பார்த்தேன் டிவியில் எத்தனை டிஜிட்டில் போட்டாலும் அடுத்த செகண்டில் பிற்கல் சொல்கிறான் ஒரு இதில் பார்த்தேன் எப்படித்தான் சொல்கிறான்னு தெரியல ஒரு மேத்தரில் சொல்கிறான் சின்ன பையன் நீங்கள் ஒரு அஞ்சு மூணு மூணு டிஜிட் போட்டு எந்த நம்பர் சொல்லுங்கள் உடனே சொல்லிடுவோம் அடுத்த செகண்ட்டு ஏன்னா அது உள்ள பதினஞ்சா டக்குனு எப்போ தேவையோ அதுக்காக எல்லா நேரமும் ஆறஞ்சா முப்பது ஏழஞ்சா முப்பதுன்னு சொல்லிக்கிட்டே வருப்போம் தேவையில்லை எப்போ தேவையோ அப்போ இப்படும் இந்த ஞானம் உள்ளே நன்கு பதிந்து விட்டேன் பெருக்கரவை பதிஞ்சிருச்சுன்னா எப்போ வேணும் வருதில்லை திருக்குறள் பாருங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பேன் நல்லா நன்றி மறப்பது நன்றென்று யாராவது நம்ம நன்றியை மறந்துட்டோம்னா அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வராது அடுத்தவன் நன்றியை மறந்துட்டா உடனே அந்த குறை சொல்லிடுவோம் சொல்கிற மாதிரி டக்குன்னு வரும் அந்த குரல் அப்போத்தான் வரும் அது நேரம் வருதா வர்றதில்ல அது மாதிரி இந்த ஞானம் நல்லா பதிஞ்சு உள்ளே வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த உலகத்தினுடைய தன்மையே இப்படித்தான் இருக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கு எது நிலையா இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எத்தனை நாள் இருக்கு அன்னைக்கு இப்படி ஒரு துக்கம் உலகத்தில் எனக்கு வரவே கூடாது எவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் அடுத்த நாள் அப்படியே குறையும் அதுக்கு அடுத்த அப்படியே குறையும் ஒரு மாதம் கழிச்சு அந்த துக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும் இது மனசில் பதிஞ்சு இந்த தத் இதெல்லாம் யோசித்தோம்னா அடுத்து வரும்பொழுது என்ன நினைக்கணும்னா இது மாதிரி எத்தனை இடம் வந்திருக்கு போயிடுச்சு ஏன் இதுவும் போயிட போகுது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு உறுதியாக போகும் இப்படிங்கிற தாட்டு இந்த தத்துவம் புரிய புரிய வரும் ஏன்னா எல்லாம் மித்தியாக தானே கொடானு கோடி தேவர் எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் போயாச்சு ராமரும் போயிட்டார் கிருஷ்ணரும் போயிட்டார் அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளும் போகாமையாக இருக்கும் பிரச்சனைகள்னாலே வர்றது போகிறது தான் மித்தியா வருது போகும் உறுதியாக போகும் போகாமல் இருக்க போகிறதே இல்லை அப்படிங்கிற தத்துவம் தூண்டிவிடப்பட்டு இவனுக்கு என்ன தெரியும் இந்த உலகத்தில் எது வந்தாலும் அதை மித்தியாவாக பார்க்கக்கூடிய தன்மை வரும் சத்பிரம்மனை உலகமாக பார்க்க மாட்டான் அது யார் நான் தான் அழியாதவன் ஆத்மா இங்கேயாவத சொல்லல சத்பிரம்மன் சத்தாகவே தெரியும் உலகம் மித்தியாவாகவே தெரியும் இந்த ஞானிக்கு அப்படிங்கிறார் சில பேர் பாருங்கள் இந்த பாஷை போகாது மதுரக்கார சினிமா படத்திலே பாருங்கள் இந்த கோயம்புத்தூர் காரர் எப்படியாவது கோயம்புத்தூர் பாஷை தான் வந்துக்கிட்டே இருக்க அந்த ஹீரோவுக்கே கூட சில நேரங்களில் அதே மாதிரி மதுரக்காரங்களுக்கு நான் சென்னையிலே போய் ஒரு பெரிய ரா அண்ணாவுக்கு சர்வீஸ் பண்ணேன் நம்ம மதுரையில் இருந்துட்டு போயிருக்க கிராமத்தில் இருந்துருக்கோம் அந்த பாஷை கிளாஸ்லேயும் சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே கிராமப்பணிலேயும் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க என்ன எல்லாருமே அவர்கிட்ட பேசுகிறோம் சிரிப்பார் என்னங்க நான் சிரிக்கிறீங்க என்ன ரா கணபதி தெய்வத்தின் குரல் எழுதுனவர் இது உங்கள் மதுரை பாஷை போகாதா அப்படின்னாருகிட்ட அப்படியே கேட்குறாரு அவர் இயல்பாக வந்துடுது அது ஏன்னா அது பழக்க தோஷத்தில் இருக்கு அப்படி தத்துவம் ரெண்டுங்கிறார் சினிமா பாட்டே பாருங்கள் ஒரு பாட்டு ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னா எத்தனை நாளைக்கு முன்னுமுணுக்கிறோம் நம்மளே ஏரியா முணம் முணுப்போம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது மாதிரி இந்த விஷயங்கள் தூண்டிவிடப்பட்டு வரும் இந்த ஞானி இந்த உலகத்தை மித்தியாவாகவும் பிரச்சனைகளை மித்தியாவாகவும் தன்னுடைய உண்மைஸ்வரூபமான பிரம்மமான ஆத்மஸ்வரூபத்தை சத்தியமாகவும் என்றும் பார்ப்பான் இது ஞானியினுடைய திருஷ்டி அதுக்காக அந்த உலகம் காட்சியை விட்டு போயிடாது பானையை பார்க்கும் பொழுது பானையை விவகாரமெல்லாம் பண்ணுவான் ஆனால் அதனுடைய பேசிக் மண்ணுங்கிற புத்தியோடு பார்ப்பான் தங்கத்தை நகையிலே உள்ள எல்லா கையில எல்லாம் போடுவான் ஆனால் தங்கம்ங்கிற புத்தி இருக்கும் ஆனால் காணல் நீர் மட்டும் காஷிக்கு இருந்தால் பயன்படுத்த போக மாட்டாங்க அந்த மாதிரி மூணு உதாரணம் சொல்லுவாங்க பொதுவாக பானைக்கோ நகைக்கோ காணல் நீருக்கோ முக்கியத்துவம் கொடுக்காதது போல் இவன் ஆதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் சண்டை போடும் பெரியாள் சண்டை போட்டால் சீரியஸாக பார்ப்போம் பார்ப்போமா இல்லைங்களா பெரியாள் சண்டை போட்டால் ரொம்ப சீரியஸாக பார்ப்போம் வீட்டில் நம்ம வீட்டிலே ரெண்டு குழந்தைங்க இருக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க அடிக்கும் இது அடிக்கும் அது அடிக்கும் அதை பெருசாக எடுத்துக்கிறவங்களா இதே வயசாகி கல்யாணம் முடித்தப்பறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் அப்புறம் எடுக்க முடியாது குழந்தைங்க சண்டை அப்படித்தான் அப்படி இவை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவான் ஒரு பிரச்சனை வந்துச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க பெரியாள் ஆனப்பறை அக்கா தங்கச்சிங்களா சண்டை போடவும் நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் ரெண்டு என்ன நாங்கள் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் என்ன அப்படி இப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னாங்க அவங்க குழந்தைய ரெண்டு பேரும் சண்டை போட்டால் என்ன பண்ணு சேர்ந்துக்கணும் அது நீங்களும் சேர்ந்துக்கிடுவீங்க என்ன ஆமாம் இப்படியே ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் சொன்னது உண்மையாகிப்போச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நாளாகும் அப்படி இந்த உலகத்தில் வர பிரச்சனைகள் இந்த குழந்தைகள் சண்டை மாதிரி இவன் பார்ப்பான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் கணவன் வந்து மனைவியை திட்டிக்கிட்டே இருந்தாப்ல முதல் வேதனைப்பட்டாங்க பிறகு என்ன பண்ணிட்டாங்க அதை ஒரு நாம சப்தமாக எடுத்துகிட்டு போனவங்க என்னாச்சு கஷ்டமே இல்லை இப்போ சாமி சொன்னாங்க அதை மித்தியாவை பார்த்துட்டேன் சாமி ஏன் இப்போ புலம்புறது இல்லை வீட்டுக்காரர் வைக்கிறதா அப்படின்னு சாமியிட்ட கந்தான் சாமிக்கிட்ட எப்போ பார்த்தாலும் கூட சொல்லுவாங்க நீ டெய்லி திருட்டுறாரு சாமி நீ அடிக்கிறாரு வைக்கிறாரு சார் என்ன தெரிஞ்சிட்டார் அவர் அவர் திருந்தார் சாமி நான் தெரிஞ்சுட்டேன் எனக்கு புரிஞ்சு வச்சு அதெல்லாம் மித்தியான்னு சொல்லி அதனால் அதை கண்டுக்கிறதே இல்லை அதனால் புலம்புலையை நின்று போச்சு நடந்தது சென்னையில் சாமி வந்து சொன்னால் ஒரு அம்மா சொன்னாங்க அதனால் எப்பயுமே இதுதான் ஒரு அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு மருமகன் வருது அந்த அம்மா கிளாஸுக்கு வருவாங்க மருமக வர்றாங்க சாமி மாமனார் மருமகனும் எடுத்துக்கிடலாம் வீட்டோடு வர்ற மருமகனார் தான் என்னுடைய ஞானத்துக்கு இது ஒரு சோதனை சாமி என் ஞானம் வேலை செய்லை செய்கிறன்னு பார்க்க போகிறேன் மருமக மாமியாரின்னு நினைக்கலாம் அங்கே போய்ட்டு ஏன்னா வீட்டோடய மாப்பிள்ளை இருந்தாலே ப்ராப்ளம் இருக்கும் நிறையா வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவராக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லாட்டி அதை குடைச்சல் அவரால் தாங்க முடியாது அவருக்கு அது ஒரு சோதனை தான் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒருத்தர் சொன்னார் என்னுடைய ஞானத்தை பரிசோகிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சாமி அப்படின்னாங்க அது மாதிரி இவன் எல்லாவற்றையும் மித்தியாவாக பார்ப்பான் அதாவது பிரம்மன் சத்தியம்னு புரிஞ்சிடும் இந்த உலக மித்தியாங்கிறது என் கஷ்டம் அதுதான் அந்த பஞ்சபோதம் கூட மித்தியானம் புரிஞ்சிடும் ஆகாஷம் மித்தியானம் புரிஞ்சுச்சுன்னா எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கலாம் ஆகாஷமே மித்தியானி நிருபணம் பண்ணணும் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் திரும்பி படித்தீங்கன்னா தெரியும் ஞானிக்கு மித்தியாத்வம் பகல் போல் விளங்கும் அஞ்ஞானிக்கு மித்தியாத்துவம் இருள் போலதே இருக்கு அவனுக்கு மித்தியாத்தவம் விளங்காது அவனுக்கு எல்லாமே சத்தியமாத்தே நினப்பாங்கிறார் அதனால் இவன் எப்பொழுதும் அந்த தத்துவம் வெளிப்பட்டு இவன் வந்து அதிலேயே நிலைபற்றி இருப்பான் இந்த குழந்தைங்க சீனி மிட்டாய்க்கு சண்டை போடும் பார்த்துருக்கீங்களா எனக்கு இந்த பொம்மை வேணும் அந்த பொம்மை வேணும்னு சொல்லி எல்லாம் வாய்ப்புள்ளதே போதுன்னு சொன்னால் கேட்குமா கொஞ்சம் நேரத்தில் பிச்சு சாப்பிட்றோம் அந்த காலத்தில் மிட்டாயை விற்றுட்டு வரும் எனக்கு கிந்த கிளி பொம்மை கொடு எனக்கு அது சிங்கம் கொடு இதுட்டு ஆனால் சண்டை போட்டு மல்லுக்கட்டுங்க உள்ளதே போகப்போகுது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த விளையாட்டு நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது இந்த அலங்காரத்தில் நம்மளுடைய புத்தியே இருக்குது இவனுக்கு இருக்காது நீங்கள் ஹோட்டலில் கூட பாருங்கள் நம்மளை மயக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் தோசையெல்லாம் பார்த்து எப்படி கொண்டு வந்து கொடுப்பான் நீ பார்த்துருக்கீங்களா அது உடஞ்சா நம்மளுக்கே சாப்பிட மனசு வராது அது அப்படியே அழகாக கொண்டு வந்து கொடுக்கணும் அது ருசியே மறந்துடுவான் அந்த சூட்டோடையும் இந்த அலங்காரத்தோடு கொடுத்தா டேஸ்ட்டை கூட நம்ம ஞாபகம் வர்றதில்ல அதை விட்டுருவான் அதுக்காக தான் பண்ணுறாங்க போல அது மாதிரி இந்த மாயையின் அலங்காரத்தில் மயங்குவது இவனுக்கு போய்விடும் எல்லா விவகாரத்தில் இருப்பான் அதையெல்லாம் மித்தியாவாக நினைப்பான் அப்படிங்கிறார் ஜெகன் மித்தியா பிரம்மன் சத்தியம் என்பது ஞானியினுடைய திருஷ்டி இது இந்த எழுபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துருலாம் நஸ்யபாதி சதா வியோம நஸ்ய முதல் வார்த்தை ஞானிக்கு முதல் வரியில் கடைசி வார்த்தை எடுத்துருங்க பூர்வகம் ஞானிக்கு முன்னால் பூர்வகம்னு முன்னால் வியோம வியோமங்கிறது எங்க இருக்கு சொன்னால் அதுலேயே முதல் விரியில் பாதி சதா வியோம வியோமன்னு ஆகாசம் ஞானிக்கு முன்னால் ஆகாசம் முதல் விரியில் அடுத்த வார்த்தை நிஷ்தத்வ சாரமற்றதாக நிஷ்தத்வோ லேக பூர்வகம் இருக்குது அதில் நிஷ்தத்வ உல்லேக பூர்வகம் அதை பிரிச்சம்னா நிஷ்தத்வம்னா சாரமற்றதாக மித்யாவாக ஞானிக்கு முன்னால் ஆகாசம் சாரமற்றதாக அல்லது மித்யாவாக மித்யா என்ற அறிவு உல்லேகன்னா தூண்டிவிடப்பட்டு தூண்டிவிடப்பட்டு சதா தூண்டிவிடப்பட்டு சதா அந்த முதல் வரலே கிடையாது சதா எப்பொழுதும் பாதி நெசிய கடுத்த வார்த்தை பாதி விளங்குகிறது ஞானிக்கு முன்னால் ஆகாசம் மித்தியாவாக தூண்டிவிடப்பட்டு எப்பொழுதும் விளங்குகிறது ஆகாசம்னு மட்டுந்தான் இங்கே சொல்லியிருக்காரு ஆகாசம்னா ஆகாசம் மித்தியா நிறுவனம் பண்ணியாச்சுன்னா அடுத்து நிறுவனம் பண்ணப்பறம் வாயு அக்னி எல்லாம் மித்தியாத அதுலேருந்து தோன்று இருந்த உடம்பும் மித்தியாதன் வந்த மனசும் மித்தியாதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அத்தனை பொருளும் மித்தியா என்ன சொல்கிறார் அப்போ ஞானிக்கு முன்னால் ஆகாசம் மித்தியாவாக தூண்டிவிடப்பட்டு எப்பொழுதும் விளங்குகிறது எப்படி பெருக்கல் வாய்ப்பாடு மனசுக்குள்ள எப்பொழுதுமே நினைச்சு நிற்கும் தேவையான போது வெளிப்படுதோ அதுபோல பிரச்சனை வரும்போது இது மித்தியாங்கிறது ஞானம் வரும் விளங்குகிறது அடுத்த வார்த்தை ரெண்டாவது பாதி விளங்குகிறது இந்த அஸ்ய அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு சத்வி விபாத்ய ரெண்டாவது வீட்டில் சத்வீ விபாத்ய அதில் அசிய இந்த ஞானிக்கு கடைசி வார்த்தை ரெண்டாவது புரசரம் புரஷரணம் முன்னால் இந்த ஞானிக்கு முன்னால் அதாவது பூர்வகம்னாலும் முன்னாதேன் புரஷரம்னாலும் முன்னாதேன் ஞானிக்கு முன்னால் அங்கே ஞார் ஞானிக்கு ரெண்டாவது வீட்டில் அஸ்யன்ட்டார் அசியன்னா இந்த அர்த்தம் இந்த ஞானிக்கு புரஸ்வரம் முன்னால் நிச்சித்திரவ நிச்சித்திரத்துவ அந்த புரஸரங்கிறதுக்கு முன்னாடி வார்த்தை நிச்சித்திரத்துவன்னா சித்திரம்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம் இருக்குது நிச்சித்திரத்துவன்னா ஆகாசம் இல்லாமல் அதாவது இந்த ஜகத் இல்லாமல் சத்வஸ்து அபி முதல் வார்த்தை ரெண்டாவது விரைவில் முதல் வார்த்தை சத்வஸ்தபின் இருக்கு சத்வஸ்து அபி இந்த சத்துவஸ்துவும் இந்த பிரம்மனும் இந்த ஆத்மஸ்வரூபம்னு எடுத்துக்கலாம் சத்வஸ்துவும் விபாதி அடுத்த வார்த்தை விபாதின்னா தெளிவாக விளங்குகின்றது ரெண்டு வார்த்தை சொல்கிறாரு இங்கே ஒரு சுருக்கம் என்னென்னா பிரம்மன் சத்தியம் ஜெகத் வித்யா இங்கே என்ன ஆகாசம் எப்பொழுதுமே இவனுக்கு சாரமற்றதாக உண்மையற்றதாக பொய்யாக எப்பொழுதும் ஞானிக்கு விளங்குகிறது அதே ஞானிக்கு இந்த பிரம்மன் சத்பிரமன் எப்பொழுதுமே தெளிவாக இந்த பிரபஞ்சம் இல்லாத இந்த விவகாரம் இல்லாத பிரம்மன் என்பது தெளிவாக விளங்குகின்றது வேதாந்தத்துக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா என்ன ரெண்டே வார்த்தையில் சொல்ல சொல்லுவாங்க ஜெகன் மித்தியா பிரம்மன் சத்தியம் இன்னும் சிறப்பு போனால் அகம் சத்தியம் நான் சத்தியம் அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இதை இங்கே சொல்றேன் இது ரெண்டும் தெளிவாக விளங்குகிறது எழுபத்தி அஞ்சில் சொல்லிடுறாரு எழுபத்தி ஆறு திருமய வாசன பிராம் திரு புதக இங்கி ஞானியினுடைய திருஷ்டி அந்த ஞானிக்கு முதல் சுலோகத்தில் என்ன பார்த்தோம் உலகம் மித்யா பிரம்மன் சத்தியம் இங்கே என்னென்னா இந்த ஞானம் இல்லாதவங்க இருக்காங்கல்ல இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான் பிரம்மனை எப்படி பார்ப்பான்னு பார்த்துட்டான் மற்றவங்களை எப்படி பார்ப்பான் இந்த அஞ்ஞானத்தில் இருக்கிற மக்களெல்லாம் இவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு ஒரு அவனுடைய திருஷ்டி எப்படி இருக்குங்கிறார் இவன் ஆச்சரியம் அவர்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியம் அடைவான்னா கண்டுகொள்ள மாட்டான் இந்த ஞானம் இல்லாதவங்களை ரெண்டு விதையாக பிரிக்கலாம் எது இந்த அத்வைதானம் இல்லாதவர்கள் ஒன்று வந்து இந்த உலகந்தே உண்மை கடவுள்னு ஒன்று கிடையவே கிடையாது பிரம்மன் ஒன்று கிடையாது இந்த உலகம் மட்டுமே சத்தியம் இந்த சார்வாகர்கள்னு சொல்லுவாங்க அவதான் அந்தத்துல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இது மட்டுந்தான் உண்மை வேறு ஒன்றும் கிடையாது இவங்களாம் கிட்டத்தான் நாஸ்திரவாதி மாதிரி இவங்களும் இதில் நம்பிக்கை இல்லை இந்த ஞானம் இல்லை சில பேர் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கும் ஆனால் கடவுளுடைய தத்துவத்தை தெளிவாக புரியாதவங்க இவங்களுக்கும் தெளிவான ஞானம் இல்லை அவங்களுக்கு என்ன கோயிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் அதை வழிபாடு பண்ணணும் அதை குறை அது இருக்குது இல்லையுன்னு சொல்லலை இந்த பிரம்மன் சத்தியம் ஜெகத் மித்யாங்கிற ஞானம் இருக்காது இந்த ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க அவங்க இவங்களை பார்த்து இவங்க என்ன பண்ணுவானோம்னா நம்ம பெரிய ஞானி இவங்க ஒன்றும் தெரியாதவங்கன்னு நினைக்க மாட்டான் சில பேருக்கு எப்படினிங்கன்னா ஒரு நல்லா கலெக்டருக்கு படிச்சுருக்கிறாரு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னால் என்ன பண்ணுவாங்க நான் எவ்வளோ பெரியாலையும் ஒன்றும் தெரியாத பேசிக்கிட்டு இருக்கானேன்னு ஒரு அகங்காரவர் வருமா வரலைங்களா நான் எவ்வளோ பெரிய ஆளுக்கும் ஒன்றும் தெரியாதவன்ட்டு ஞானிக்கு அவரெல்லாம் வராது ஞானி என்ன பண்ணுவான் எவ்வளோ ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தாலும் அவங்க அப்படித்தான் ஆச்சரியப்படுவான் நம்மளும் இப்படித்தான ஒரு காலத்தில் இருந்தோம் இப்போ நம்ம வந்திருக்கோம் அவங்கள வெறுக்க மாட்டான் ஆச்சரியப்படுவான் கண்டுகொள்ள மாட்டான் அவங்கள குறை சொல்ல மாட்டாங்கிற மற்ற படிப்புக்கு இந்த படிப்புகளை வித்தியாசமே இது தான் மற்ற படிப்பில் என்ன வரேன் ஒரு ஆணவம் வரும் ஒரு அகங்காரம் வரும் இதில் என்னன்னா ஒரு ஆச்சரியம் வருமா ஒரு கலெக்டரேட்டாக வந்து ஒரு சாதாரண மக்கள் ஏதோ தப்பாக நடந்தேன்னா எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீ என்ன அப்படின்னு வார்த்தை சொன்ன நீ அந்த நிலையில் தான் வந்திருக்க அதை யோசித்து பார்த்தா சொல்லுவோமா இப்போ யோசிப்பான் நம்மளும் அப்படித்தானே இருந்தோம் நம்ம பகவான் அனுக்கிறத்துனால இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவான் அதனால் அவங்கள வந்து கண்டுக்கிறாமல் இருப்பானே ஒளி அவங்கள குறை சொல்ல மாட்டாங்கிறார் ஒருத்தன் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பான் நல்ல பழக்கத்துக்கு வந்திருப்பான் வந்துட்டு இவன் நல்லா வந்துட்டு பெஷாம இருக்க வேண்டியானே அவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ அப்படித்தானே ஒரு நாள் இருந்தேன்னு தெரியாது அவனை திருத்த முயற்சி பெறலாம் தப்பு இல்லை அதை ஒரு பெரிய குற்றமாக பார்க்கக்கூடாது ஏன்னா இன்னைக்குன்னு உனக்கு வாய்ப்பு கிடைச்சி மாறி வந்துட்டேன் அவனுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது சில பேர் புரியலை சில பேர் புரிஞ்சிருக்கு கடவுளை புரியுது ஈஷியமாக பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவன்தான் இறைவன் புரியாத தத்துவமாக இருக்குது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா பெரிய ஆச்சரியந்தான் கடவுள் தெரியுது இந்த ராஜ்யத்தில் அவர்தான் ஆள்றாருன்னு தெரியுது ஆனால் புரியாமல் இருப்பான்ங்கிறார் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை தாண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவனாக புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்குது கடவுள்தான் ஆள்றாருன்னு எல்லாருக்கும் தெரியுது அவர்தான் ஆட்டி வைக்கிறார்னு தெரியுது தத்துவம் புரியுதா அதனால் புரியாதவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவானை குறை சொல்ல மாட்டான் கண்டுகொள்ள மாட்டான் அவர்கள் மீது வெறுப்பு வராது அப்படிங்கிறார்கள் புதுக்கோட்டையில் ஒரு குரு ஒரு குரு பார்த்தேன் அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சில விஷயங்களுக்கு ஆக கோயிலில் டீல் பண்ண வேண்டி கெட்ட பழக்கங்கள் அடிமையானவங்க எங்களை வந்து பேசுகிறக்கே தயங்குனாங்க ஏன்னா அவங்க சாமி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய காரியம் நல்லா ஹரி பண்ணி கொடுத்தாங்க இல்லை சாமி நாங்கள்லாம் அந்த போதைக்கெல்லாம் அப்படி அடிமையாக இருப்போம் நீ உங்கள் நீ திருந்தறைக்கு வாய்ப்பு கிடைக்கல மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் கூட்டம் கழிச்சா போட்டோன்னு அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அவனையும் சில நல்ல காரியம் பண்ணி கொடுத்தான் சில விஷயங்களுக்கு இருந்தாலும் கூட அதில் வெறுப்பு என்ன இருக்குது ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடச்சி ஆனால் திருத்த முயற்சி பண்ணணும் அது வேறு விஷயம் அவனுக்கு அதுக்காக அவனை போட்டு இப்படிலாம் அப்படியே வெறுத்து ஒதுக்க ஒதுக்க மாட்டான் அது மாதிரி அஞ்ஞானம் இல்லை வந்தால் இவனும் ஞானத்துக்கு வந்தால் வந்துடுவான் நாம வந்திருக்கோம் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அவனை போலதான் நாமும் இருந்தோம் ஆச்சரியப்படுவான் நம்மளுக்கு ஒரு அப்படி வந்துருச்சு இந்த ஞானம் வந்துருச்சுன்னு ஆச்சரியப்படுவானான் அதனால் யாரையும் இவன் வெறுக்க மாட்டான் அவர்களிடம் அஞ்ஞானிகளிடம் இவனுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இருக்காது இன்னொரு விஷயம் இருக்குது ஒருத்தர் தத்துவம் புரிஞ்சிருச்சு என்ன பண்ணுவார் தெரியுங்களா எதா பேசிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் முருகன் தான் உண்மை முருகன் முதல் கடவுள் இல்லை விநாயகர் கடவுள் சிவன் தான் பெரியவர் விஷ்ணு தான் பெரியவன் பண்ணிக்கிட்டு இருப்பார் இவற்றை ஏதாவது கேள்வி கேட்டால் பழி சொல்வான் இல்லாட்டி ரெண்டுமே பொய்யின்னு போய் வம்பாக போய் வாதம் பண்ண மாட்டான் சில பேர் தத்துவம் ஏதாவது விஷயம் நம்ம புதுசாக தெரிஞ்சு சும்மா இருக்க முடியாது அதை பத்து பேர்த்த சொல்லணும் யார் கேட்பா கேட்குறவங்களுக்கு சொன்னாலே புரிய மாட்டேங்குது கேட்காத கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னால் கிட்டத்தில் அடுத்து வரவே மாட்டான் ஓடியே போயிடுவான் இவனுக்கு எதோ ஆகிப்போச்சுன்னு நம்மளை நினப்பாங்க வேதாந்த விஷயமெல்லாம் கேட்காமல் சொல்லக்கூடாது அடுத்த விஷயம் பண்புகளை பற்றி கூட சொல்லிடலாம் தத்துவத்தை பற்றிட்டு ஒருத்தர் நான் அஞ்ஞானத்தில் போய் எல்லாம் மித்தியான்னு சொல்லி நான் அடித்தே போடுவான் நான் பகவான் கிருஷ்ணரே என்ன செய்யறாரு அர்ஜுனன் கூட இருந்தானே சொன்னாரா எத்தனை வருஷம் கீதைய சொன்னாரா சரி பீமனுக்கு சொன்னாரா தர்மனுக்கு சொன்னார் சில பேர் சொல்லுவாங்க பீமனுக்கு சொன்னால் புரியாது தர்ம ஏற்கனவே ஞானியாக இருக்கான் இவன் எடைப்பட்டவனாக இருக்கான் திரு அர்ஜுனை அதுக்காகத்தையும் சொன்னார் சொல்லி மாதமெல்லாம் உண்டு ஒருத்தர் சொன்னார் சித்தாவன சுவாமி யாரோ சுவாமின்னு சொன்னார் அதெல்லாம் கிடையாது அர்ஜுனை கேட்டான்னு சொன்னார் தர்மன் கேட்டாலும் சொல்லிப்பார் பீமன் கேட்டாலும் சொல்லிப்பார் கேட்டேன்னு சொன்னார் சொல்லுங்கள் நான் உங்களுடைய சிஷ்யன்னு கேட்டான் அது பெற சொன்னார் அது மாதிரி இந்த ஞானி என்ன பண்ணுவான்னா சும்மாவுக்கு யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் தெரியாதவங்களை பார்த்தா அவன் அப்படித்தான் அவன் புரிஞ்ச ஒரு நாளைக்கு வருவான் நாம் அப்படித்தானே இருந்தால் ஆச்சரியப்படுவான் அவர்களை கண்டு கொள்ள மாட்டான் ஞான நிஷ்டை இவனுக்கு என்னன்னா தத்துவ வாசனை ரொம்ப இருக்கும் உலக வாசனை அதிகமாக இருக்காது மற்றவனுக்கு உலக வாசனை இருக்கும் இவனுக்கு தத்துவ வாசனை இருக்கும் அதனால் என்ன பண்ணுவான் அவங்கள மாற்றவன்னா முயற்சி பண்ணுவானே ஒளியை அவர்களை கண்டு வெறுக்கவோ உவேசிக்கவோ மாட்டான் சில நேரம் ரசிக்கவும் செய்வான் குழந்தைங்க சேட்டை என்ன பண்ணுறான் அது பண்ணுற ஷேர்ட்டை இந்தியா உடைச்சா கூட ரசிப்போம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு உள்ளுக்கெல்லாம் கொஞ்சம் கோருக்கு இருந்தாலும் கூட இன்னொன்று நம்மளும் இப்படித்தானா பண்ணணுன்னு நினப்போம் நம்மளும் சின்ன வயசில் இப்படித்தானா இருந்தோம் அது மாதிரி அஞ்ஞானியை பார்த்து நம்ம ரசிக்கணும் நாம் ஒரு காலத்தில் இருந்தோம் அவனுக்கு ஒரு காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் வருவான்னு சொல்லி இப்படி ஞானத்தில் ரசிக்க வேண்டும் இது ஞானியனுடைய திரு சிருஷ்டிங்கிற அர்த்தத்தை பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் வாசனாயாம் பிரவருத்தாயாம் வாசனாயாம் இந்த அத்வைத ஞான வாசனைகள் வாசனையாம்னா வாசனைகள் எந்த வாசனைகள் பிரம்மன் சத்தியம் ஜகத் மித்தியா பிரம்மன் மட்டுமே என்ற அத்வைத வாசனையில் பிரவருத்தாயாம் நிலை பெற்ற யார் நிலை பெற்றவன் யார் கடைசி ரெண்டாவது வெடி கடைசி புதக புதகன்னா ஞானியானவன் ரெண்டாவது வெடி கடைசி வார்த்தையில் கற்றுக்கிறோம் வாசனையில் நிலை பெற்ற ஞானியானவன் வியத் முதல்வரியில் பிரவருத்தாயாம் கடுத்து வியத் வியத்துன்னு ஆகாசத்தை சத்தியத்துவ சத்தியம் என்று வாதிடுபவனையும் வாதினம் வாதிடுபவனையும் வியத்துன்னு ஆகாசம் சத்தியத்துவம் சத்திய சத்தியம் என்று ஆகாசத்தை சத்தியம் என்று வாதினம் வாதிடுபவனையும் ஆகாசத்தை மட்டும் இல்லை அங்கே ஆகாசத்தை சொல்லியிருக்காரு ஏன்னா ஆகாசமே மித்தியான நிரூபிச்சுட்டு வந்திருக்கோம் ஆகாசம் மித்தியானா எல்லாமே மித்தியான இந்த உலகத்தையே சத்தியம் என்று வாதிடுபவனையும் அடுத்தவரி முதல் வார்த்தை சன் மாத்திர சத்தை மட்டும் ஆகாசத்தை நீக்கிய சத்தை மட்டும் அப்போத புரிந்து கொள்கின்ற அறிவியில்லாத தன்மையுடன் யுக்தம் ச கூடியவர்களையும் அதாவது ஆகாசத்தை அல்லது இந்த பிரபஞ்சத்தை சத்தியம் என்று வாதிடுபவனையும் இந்த பிரபஞ்சத்தை நீக்கிய சத்தை மட்டும் புரிந்து கொள்ளாத தன்மையுடன் இருக்கிற இருக்கிறவன் அதாவது புரிந்து கொள்கின்ற அறிவு இல்லாத தன்மையுடன் கூடியவர்களையும் யுத்தம் சென்னால் கூடியவர்களையும் திருஷ்டுவா பார்த்து விஸ்மயதே விஸ்மயதேனா ஆச்சரியம் அடைகிறான் ஆச்சரியம் அடைகிறான்னா கண்டுகொள்ள மாட்டான்னு அர்த்தங்க அவனை அது மட்டும் இல்லை எப்படி ஆச்சரியப்ப நாமளும் அப்படி இருந்தால் அப்படி வந்திருக்கோம் அவனும் வந்துடுவான் ஆச்சரியப்படுவான் அப்படின்னு எடுத்துக்கலாம் பொருள் இந்த அத்வைத தத்துவத்தை தனது வாசனையாக நிலை பெற்ற ஞானியானவன் இந்த ஆகாசத்தை உண்மை என்று வாதம் செய்பவனையும் ஆகாசத்தை நீக்கிய சத்தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவனையும் பார்த்து ஆச்சரியமடைகிறான் அதாவது கண்டுகொள்ளாமல் இருப்பான் இந்த தத்துவத்தை புரியாதவர்களை இவன் வெறுப்பதில்லை இது ஞானியனுடைய பார்வை இதோட எழுபத்தி ஆறாம் ஸ்லோகம் முடிஞ்சு அடுத்து எழுபத்தி ஏழாம் ஸ்லோகத்தை அடுத்து பார்க்கலாம் ஹரி